பன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரை கபாணயே ஜானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நம பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால ஆறு அத்தியாயங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம் பகவத்கீதா சாஸ்திரத்தில் இந்த பகவத்கீதா சாஸ்திரம் பதினெட்டு அத்தியாயங்களை உடையதுன்னு நமக்கு தெரியும் இந்த பதினெட்டு அத்தியாயங்களை மூணு பாகமாக பிரிக்கிற வழக்காம் முதல் ஆறு அத்தியாயம் ஜீவாத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையும் கர்மயோக சாதனத்தினுடைய முக்கியத்துவத்தையும் ஆத்மவிஸ்வாசங்கிற தன்னம்பிக்கை சுயமுயற்சியை பற்றியும் விசேஷமாக உபதேசம் பண்ணியிருக்கு தத்துவமசிங்கிற மகாவாக்கியத்தில் துவம்பதத்தை பற்றி விசேஷமாக உபதேசம் பண்ணியிருக்கு சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்தில் சிப்பதமும் நன்றாக உபதேசம் பண்ணியிருக்கு அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்கிறது வழக்கம் ஆக ஆறு அத்தியாயங்களில் ஜீவஸ்வரூபம் விசேஷமாக சொல்லப்பட்டது இனி வரக்கூடிய ஆறு அத்தியாயங்கள் இந்த ஏழாவது அத்தியாயத்திலருந்து பன்னெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் ஈஸ்வரனுடைய லக்ஷணம் அல்லது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்புறம் ஈஸ்வரனிடத்தில் நாம பண்ணக்கூடிய பக்தியினுடைய தன்மை நம்ம பக்தியை எப்படி வெளிப்படுத்தணும் பிறகு ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னா என்ன இந்த விஷயங்கள் தான் அதிகமாக பார்க்க போகிறோம் தத்துவம் அசிங்கிற மகாபாக்கியத்தில் விளக்கமாக இது அமைகிறது என்று பெரியோர்கள் உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள் சச்சிதானந்தம் அப்படிங்கிற பதத்தில் இருக்கக்கூடிய சத்பதந்தான் இங்கே விசேஷமாக விளக்கப்பட போகிறது இப்படி இந்த அத்தியாயத்தை நாம் தொடங்குற போது இனி கடவுளை பற்றி தான் அதிகமாக பேச போகிறோம் கடவுளை பற்றின கருத்தை தான் அதிகமாக சிந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத எல்லோரும் ஞாபகம் வச்சுண்டு படிக்கணும் ஆறாவது அத்தியாயத்தில் கடைசியில் யோகினாமப்பி சர்வேஷாம் மத்கத்தேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜத்தே யோமாம் சமே யுக்ததமோ மதான்னு முடித்தார் பகவான் யஹா மாம் பஜதே எவன் என்னை பஜிக்கிறானோ வழிபடுகிறானோன்னு சொல்லியிருக்கார் அதுக்கு விளக்கமாகத்தான் இனி வரக்கூடிய ஆர் அத்தியாயங்கள் அமையப்போகிறது அர்ஜுனன் கேட்காமே பகவானா இந்த டாப்பிக்கை தொடங்குகிறார் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார் और परिपूर्ण श्रद्धा भक्तियोड नाम इंध्याय पढ़कर आरमिको ओं श्रीकृष्णा परमात्मे नम अथ सप्तम्याय ज्ञान विज्ञान योग भगवाच मय्यासम्थ योगम युंजन्मदाश्रय असंशय सग्राम யாக்நியாசியோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை தொடங்குறார் இந்த அத்தியாயத்துக்கு சம்பிரதாயமாக ஒரு தலைப்பு இருக்குது ஞான விஜான யோகஹான்னு சொல்கிறோம் யோகான்னா தலைப்பு சங்கதி விஷயம் சப்ஜெக்ட் மேட்டர்னு ஒரு ஒரு அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துலையும் சொல்லியிருக்கேன் இந்த அத்தியாயத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் விஷயம் என்னன்னு கேட்டால் ஞான னால் என்ன விஜானம்னா என்னன்னு கேட்டால் ஞ ஞானம்னு சொன்னால் ஈஸ்வரனுடைய சகுணஸ்வரூப ஞானம் விஜயானம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரனுடைய நிர்குணஸ்வரூப ஜ் இல்லாட்டி இன்னொரு பாஷையில் சொன்னால் இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுதல் ஞானம் இறைவன் எனக்கு அந்நியமாக இல்லை நானே இறைவன் இறைவனே நான் என்று உணர்ந்து கொள்வது விஜானம் ஞானம் என்பது பரோட்ச ஜ்யானம் என்றும் விஜானம் என்பது அபரோக்ஷானம் என்றும் சொல்லுவது வழக்கம் இப்படி உருவக்கடவுளை பற்றிய தத்துவம் ஞானம் என்றும் அருவக்கடவுளை பற்றிய உபதேசமெல்லாம் விஜானம் என்றும் நாம் இங்கே புரிஞ்சுக்கிறோம் பகவானே இந்த அத்தியாயத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் அதை விளக்கி சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்துக்கு நாம் இப்போ அர்த்தம் ஸ்ரீ பகவான் உபாச்ச பகவான் உபதேசத்தை தொடங்குகிறார் ஹே பார்த்த அர்ஜுனா ஸ்ருணு கேட்பாயாக கடைசி அத்தியாயத்தில் முடிக்கிற போது மத்கத்தை என்னன்னு சொன்னதை இங்கே சொல்றார் மையா சக்த மனாகா இதுல முதல்ல யோகம் எஞ்சன்னு எடுத்துப்போம் மதாஸ்ரயா என்னை சார்ந்திருந்து யோகம் எஞ்சன் யோகம் எஞ்சன்னு தியானத்தை செய்து கொண்டு மையாசக்த மனாக என்னிடத்தில் ஈடுபட்ட பற்றுள்ள மனதை உடையவர்கள் இந்த இடத்துல என்னிடத்தில் பற்றை ஈடுபாட்டை உடைய மனதை உடையவர்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை நன்றாக புரிந்து அவரை தியானிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆத்மாவை தியானம் பண்ணுறதோடு மாத்திரம் இல்லாம என்னை பற்றியும் எப்படி புரிஞ்சுண்டு தியானம் பண்ணுறாங்கிற விஷயத்தை அசம்சயம் சமக்ரம் மாம் யதாஜாசியசி தச்சுருணும் மாம்னா என்னை சமக்ரம்னா முழுமையாக அசம்சயம்னா சந்தேகத்துக்கு இடம் கடவுளை பற்றி அதாவது என்னை பற்றினு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறது எல்லாம் அறிந்த எல்லா சக்தியும் ஈஸ்வரனை பற்றி என்னை பற்றி நான் சந்தேகத்துக்கு இடம் முழுமையாக சொல்லித்தர போறேன் யசாக்யா சசி எவ்வாறு உன்னால் அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வாறு நான் உனக்கு அறிவிக்கப் போகிறேன் தத்து ஸ்ருணும் அதை நீ கவனமாக கேட்க வேண்டும் ஆ இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன வருகிறது முழுக்கன்னு கேட்டால் இதுவரைக்கும் நான் உனக்கு தியான யோகத்தை பற்றி சொன்னேன் அவனுக்கு ஈஸ்வர பக்தி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் விஸ்தாரமாக உனக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்னை சார்ந்திருந்து என்னிடத்துலயே மனசை வச்சு தியானம் பண்றதுக்கு இடையில என்னை பத்தின ஞானத்தை முழுமையா உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நீ தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்குமோ அவ்வாறு நான் உனக்கு சொல்ல போகிறேன் கேட்பாயாக அப்படின்னு சொல்றேன் இதிலிருந்து பிரதிஜை இது அர்ஜுனா ஈஸ்வர ஸ்வரூபத்தை பத்தி உபதேசம் பண்ண போறேன் இதுவரைக்கும் நான் ஜீவாத்மஸ்வரூபத்தை பத்தியும் தியானத்தை பத்தியும் பேசினேன் இப்ப ஈஸ்வர சுரூபத்தை தெளிவா சொல்லித்தரப்போறேன் அது எப்படி சொன்னா உனக்கு தெளிவா புரியுமோ அவ்வளவு தூரம் சந்தேகத்துக்கு இடமில்லாம நான் சொல்ல போறேன் அதுவும் மனசுல இருக்கிற துக்கத்தை அடியோட நீக்கிறதுக்கு சாதனம் ஆகையினால அது நீ பொறுமையா கவனமா ஒருமுகப்பட்ட மனசோட கேட்கணும் அப்படின்னு பகவான் உபதேசம் பண்றார் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் ஸ்ரீ பகவான் உபாச்ச